அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவள தேசிய மாணுவல் இந்த சிந்தனை தலைப்பு பணம் பணத்திடம் நம்பிக்கை வைக்காதீர்கள் நம்பிக்கையிடம் பணத்தை கேட்டு பெறுங்கள் பணம் ஆற்றல் திறமை இவையெல்லாம் வாழ்க்கைக்குரிய பொருட்களை அன்றி வாழ்க்கை ஆகாது பணத்தை விட அறிவை விட ஒழுக்கம் உயர்வானது பணம் புத்திசாலிக்கு அடிமை பணமும் மகிழ்ச்சியும் ஜென்ம விரோதிகள் ஒன்று தங்குமிடத்தில் மற்றொன்று தங்குவதில்லை பணம் கண்ணுக்கு தெரியும் ஆனால் காலம் கண்ணுக்கு தெரியாது பணம் இருந்தால் பாசம் உன்னோடு பேசும் பணம் இல்லாவிட்டால் பாசம் உன்னை அண்டாது வாங்கிய பணத்தை ஏப்பமிடுவது எளிது திருப்பி கொடுப்பது கடினம் நல்ல பெயர் பணத்தை விட மேலானது பணம் என்பது மோசமானதல்ல உரிய முறைகளில் உழைத்து சம்பாதிக்கும் பணம்தான் ஒரு நாட்டின் உயிர் துடிப்பை நிர்ணயிக்கிற மழை மானியாக இருக்கிறது நியாயமான வழிகளில் வியர்வை சிந்தி இரத்தத்தை செலவழித்து உடலை வருத்தி மூளையை முறிக்கி பணம் ஈட்டுவது நம்மை மட்டுமல்ல நம்மை சார்ந்தோரையும் உயர்த்துகிற மேன்மையான பண்பாய் காணப்படுகின்றது சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி